அகர முதலே எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு மெய்யன்பர்களே உள்ள வள்ளுவம் என்ற தலைப்பிலே திருக்குறள் கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள முற்பட்டிருக்கிறேன் இதில் சொல்லக்கூடிய விஷயங்களெல்லாம் திருக்குறள் பற்றியதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் தான் இதனுடைய நோக்கம் இதனுடைய பிரயோஜனம் என்னவென்றால் நிலையான மன அமைதி தூய்மையான இன்பத்தை நுகர்தல் வேறொன்றும் அல்ல நல்ல பண்புகளை வளர்த்துக்கொள்வதன் மூலம் தெளிந்த அறிவோடு இருப்பதன் மூலம் நம்முடைய உள்ளத்தை ஆழ்ந்த அமைதியோடும் அதே சமயம் நல்ல சிறந்த இன்பத்தோடும் இருக்குமாறு பார்த்துக் கொள்வதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் இதன் மூலம் பொருளீட்ட வேண்டும் என்பதோ அல்லது புகழடைய வேண்டும் என்பதோ வேறு எந்த நோக்கமும் கிடையாது நம்ம யாருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாட்டா கூட நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் விரும்புகிறது அமைதி ஆனந்தம் எல்லா உயிர்களுக்கும் இதுதான் நோக்கமாக இருக்கிறது ஆனால் நம்முடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் எல்லாமே அமைதிக்கு எதிரானதாக சஞ்சலமானதாக குழப்பமானதாகவே இருந்து கொண்டிருக்கிறது எனவே அதை நாம் நெறிப்படுத்திக் வேண்டும் என்பதற்காகவே ஒரு சாஸ்திரத்தோடு தொடர்பு கொள்கிறோம் திருக்குறள் ஒரு அழகான சாஸ்திரம் தர்மசாஸ்திரம் அதிலே இருக்கிறது தத்துவ சாஸ்திரம் அதாவது துறவு வாழ்க்கை சொன்னதன் மூலம் வீடுபேற்றை பற்றி பேசி பொருளை பற்றி பொறுப்பால் விரிவாக இருப்பதால் அர்த்த சாஸ்திரம் அதிலே இருக்கிறது புலனின்ப நுகர்ச்சிக்காக காமசாஸ்திரமும் அதிலே அமைந்திருக்கிறது ஆனால் அந்த காமத்துப்பால் இன்பத்து பாலை பற்றி அதிகமாக சிந்திக்காமல் இந்த அறத்துப்பாலிலும் பொருட்பாலிலும் உள்ள பயனுள்ள கருத்துக்களை நாம் நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் ஆனால் இப்ப திருக்குறளில் ஒரு குரலை நாம மனசுக்குள்ள ஞாபகத்தில் வைத்துக் அந்த கருத்துக்கள் நம்மை வழி உதாரணத்துக்கு அழுக்காராமை அதிகாரத்தை மனப்பாடம் செய்து கொண்டோமையானால் யார் மீதும் நமக்கு பொறாமையே வராது அதே போன்று அதிகாரத்தை மனப்பாடம் செய்து வைத்துக் ஆனால் அதில் உள்ள கருத்துக்களை தினமும் சிந்தித்து தியானம் செய்து வந்தோமே ஆனால் நமக்கு பொறுமை அதிகமாகும் இப்படி வாழ்க்கைக்கு மிகுந்த பயனுள்ள விஷயங்கள் திருக்குறளிலே இருக்கிறது எளிமையான பாக்களிலே அமைந்திருக்கிறது அதை நினைவு வைத்துக் கொள்வது மிகவும் எளிது இதை காட்டிலும் எளிமையானதெல்லாம் இருக்கிறது அதை அவ்வப்பொழுது நான் மேற்கோளாக காட்டுகிறேன் உதாரணத்திற்கு அறஞ்செய்ய விரும்பு என்று இருக்கிறது வள்ளுவர் சொல்லுவார் அறத்தின் உங்கு ஆக்கமும் இல்லை என்று சொல்லுவார் இப்படியெல்லாம் நாம மேற்கோள்களையும் சிந்திக்கலாம் ஆனால் இந்த குரல் பாக்கள் நம்மால் தினமும் ஓதப்பட வேண்டும் அதனுடைய பொருள் நன்கு உணரப்பட வேண்டும் இதை பற்றி மாங்குடி மருதனார் என்கிற புலவர் ஒன்று சொல்லியிருக்கிறார் அதை நான் பிறகு சொல்லுகிறேன் இதை தினந்தோறும் நாம் கற்பதன் மூலம் அந்த கருத்துக்கள் உள்ளத்தின் ஆழத்திற்கு செல்லுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கை சிறப்புடையதாக அது உலகியல் வாழ்க்கையிலும் சரி நன்றாக நம்மால் செயலாற்ற முடியும் வினை தூய்மை வினை செயல் வகை வினை திட்டம் போன்ற அதிகாரங்கள்லாம் இருக்கிறது இன்றைக்கு மனித சமுதாயத்திலே நன்றாக உழைக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் மிக குறைவாக இருக்கிறது அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் மேலோங்கி இருக்கிறது அதையெல்லாம் போக்குகின்ற வகையிலே இந்த நாட்டிலே வள்ளுவர் வாழ்ந்த காலத்திலே எப்படி மக்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள் என்பதை திருக்குறள் மூலம் தெரிந்து கொள்கிறோம் அதைப்போல நாம் இந்த காலத்திலும் வாழ முடியும் வழியத்துள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் அதற்காகத்தான் இந்த உள்ளோறும் வள்ளுவத்தை தொடங்கி இருக்கிறேன் நீங்கள் எல்லோரும் ஆழ்ந்த ஈடுபாட்டோடு கலந்து கொள்ளுங்கள் பிற உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் உலகம் முழுவதும் இது பரவட்டும் இது பொருளாதார நோக்கத்திலோ புகழோ எந்த அடிப்படையிலும் இது செயல்படுவதல்ல எல்லோருக்கும் அமைதியையும் ஆனந்தத்தையும் வழங்குவதே நமது நோக்கம் நமது பெயரோ புகழோ பொருளோ எதுவும் நமக்கு குறிக்கோள் அல்ல இதை நன்றாக தெளிவுபடுத்துகிறேன் எல்லோரும் உள்ளந்தோறும் வள்ளுவத்திலே பங்கு கொண்டு கருத்துக்களை எல்லாம் நன்கு கேட்டு திருக்குறளை மனப்பாடம் செய்து தாங்கள் அனுபவித்ததோடு மட்டுமல்லாமல் பிறருக்கும் எடுத்துச் சொல்லி இந்த உள்ளந்தோறும் வள்ளுவம் என்கின்ற நிகழ்ச்சி வெற்றி பெறுமாறு செய்ய வேண்டியது நம் அனைவருடைய கடமையாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் இறைவனை பிரார்த்தனை செய்து உங்களை எல்லாம் வாழ்த்துகிறேன் எல்லோருக்கும் மனமார்ந்த நல் வாழ்க வள்ளுவோம் வளர்க மனிதம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் உள்ளம் தோறும் வள்ளுவோம் என்ற தலைப்பில் திருக்குறள் விளக்க உரைகள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளப்படுகிறது இதை உங்கள் மொபைலில் பெற 77082 11196 டபுல் ஒன் என்ற எண்ணிற்கு உங்கள் பெயரையும் வசிக்கும் ஊர் பெயரையும் வாட்ஸ் செய்யவும் வணக்கம்